வணக்கம் நண்பர்களே நற்றிரன் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி நாற்பத்தி எட்டை வழங்குவதற்காக சென்னை சென்ற பகுதியில் ராணி பெற்றோர்கள் ஹாரியை வழங்கும் போல மிகவும் பாசமாக பார்த்துக் கொண்டார்கள் அவர்களின் பேச்சை ஒட்டிக்கேட்டு சீரியஸ் பிளாக் என்பவன் தன்னை கொள்வதற்காகவே அஸ்குபன் என்னும் குட்டிய சிறையில் மிகவும் கஷ்டப்பட்டு தப்பித்ததாக ஹாரி பாட்டர் அவர்கள் பேச கேட்டிருக்கிறான் அப்படியே மினிஸ்டரி அமைச்சகம் நம்புவதாகவும் அதற்காக அவனை சுற்றில மிகப்பெரிய பாதுகாப்பு வளையம் போட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் அப்படியே பெரும் பாதுகாப்பு உடன் ட்ரெயின்ல வந்து ஏறியிருக்காங்க ஹாக்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல அவங்க அப்பா ராணோட அப்பா ஹரியமா இருக்க சொல்லி ஏற்றிருக்காரு அதை யோசித்தே பேசிட்டே வரான் என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியல உங்க அப்பா பேச இப்படி நான் கேள்விப்பட்டேன்ட என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு சீரியஸ் பிள்ளாக்குன்னா யாருன்னே தெரியாது உடனே ராணு கேட்கிறான் சொல்றான் உனக்கு தெரியாதா அவன் எவ்வளவு பெரிய கொலையாளி தெரியுமா அப்படின்னு ராண் சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்ப அவங்கள பேச விடாம அப்ப மேல்பாய் குறுக்க வந்து குறுக்க வந்து ஏதாவது சண்டை எடுத்துகிட்டே இருக்கலாம் என்ன அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவோட பதவி எங்களால் தானே போச்சு போன பாட்டில் போன வருஷத்துல அதனால எப்படியாவது சண்டை எடுக்கிறதே இருக்கான் சரி நம்ம முதல் கொஞ்சம் ஜாலியா இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம தனி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்ட அவன் ரான் ஹர்மியானி அவங்க கூட நெவில் லாங் பாட்டம் எல்லாம் இருந்துச்சு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அங்கே போய் பேச ஆரம்பிக்கிறமே சீரியஸ் மிகப்பெரிய கொலையாளியிடா இருந்த காலத்தில் அவன் நடிச்சு ஏமாத்தா எதாவது எனக்கு முழுக்கமெண்ட்ல பேசிட்டே வராங்க அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை அவங்க உட்கார்ந்து சீட்ல ஜன்னல் உரமா ஒரு உருவம் உட்கார்ந்து மிகப்பெரிய ஆளோட உருவம் அவங்க அதை கவனிக்கவே இல்லை திடீர்னு ஆறி பாக்குறான் பார்த்தா அவரு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு யார் அவரு இவர் சொல்ற இருக்கிறது கவனிக்காமல் நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம் ஜாலியாக விளையாண்டு வரும் நம்மளை பார்த்த மாதிரியே தெரியலையேன்னு சுற்றி பார்த்தா வெளியே இருக்க கிளைமேட் பார்த்தா எதுவுமே சரியில்லை பயங்கரமாக இருட்டிக்கிட்டு வானம் பயங்கரமாக கருத்து இருக்கு சுத்தமாக வெளிச்சமே ரொம்ப கம்மியாக வருது இருட்டிக்கிட்டு இருக்கு அந்த ஆளை பார்த்தாலும் பெரிய ஆள் மாதிரி தெரியல ரொம்ப அசிங்கமாக கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் மூஞ்சும் பார்த்தா ஏதோ முரட்ட ஆள் மூஞ்சி மாதிரி இருக்கு ரொம்ப நல்ல மாதிரி கூட தெரியல ஏதோ ஒரு ரொம்ப அழுக்கடைஞ்ச ட்ரெஸ் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி முடியெல்லாம் வளர்ந்து அசிங்கமா இருக்காரு யாரா இந்த ஆள் ஏற்பது ட்ரெயின்லன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பேசிட்டாங்க அந்த ஆளை பத்தி அப்ப அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது நல்ல வேகமா போயிட்டு இருக்கு ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் எல்லாம் சுத்தி இருக்கிற மலை எல்லா சமவெளி எல்லா அழகையும் வச்சிட்டே வராங்க திடீர்னு பேசிட்டு இருக்காங்க ட்ரெயின் நின்றுச்சு ஒரு இடத்துல அது ஒரு இருண்ட காட்டு ட்ரெயின் திடீர்னு நின்றுச்சு அப்போ வழக்கம் போல அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு ட்ராலியில் ட்ரெயினில் சாப்பாடுலாம் ஒரு ஒரு அம்மா ஒட்டு வந்து ட்ராலியில சாப்பாடு வந்துட்டு இருக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான சாக்லேட்லாம் வாங்கிட்டு ட்ரெயின் எப்படி நின்னோடனே அந்த அம்மா வர சொல்லுது என் சர்வீஸ்லேயே இந்த மாதிரி ட்ரெயின் போகும்போது இந்த மாதிரி நடுவில் காட்டுப்பகுதியில் நின்னதே இல்லை இதுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும் ஏதோ ஒரு மோசமான காரணமாக இருக்கணும்னு அந்த அம்மா சொல்லுது அரைக்கும் ஒன்றும் புரியல என்னடா அதுன்னு அப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயின்குள்ள தட தட நூறு நூறு நூற்றம்பது பேர் ஏறின மாதிரி சத்தம் கேட்குது எல்லாம் பக்கத்து கம்பார்ட்மெண்டில் ஏறின மாதிரி இருக்கு அப்புறம் ட்ரெயின் வழக்கம் போல கிளம்பிச்சு யார் ஏறக்குற ட்ரெயின் நின்றுச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹேரியோட கம்பார்ட்மெண்ட்டை தானாகவே யாராவது திறந்த மாதிரி இருந்தது என்னடான்னு திரும்பி பார்க்குறாங்க இரண்டு உருவங்கள் நிற்குது திறந்துட்டு அவங்களை அப்படியே பார்க்குது சாதாரண உருவங்கள் இல்லை மிக எல்லாரும் அதுங்க ஏற நல்லது என்னவோ இன்னும் டெம்பரேச்சர் குறைஞ்ச மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் நம்மளோட இந்த கதை வந்து யூகே ல நடக்குது யூகே சம்மந்தமான நாட்கள் எழுத அந்த அட்மாஸ்பியர்ல எழுதப்பட்ட கதை ஆனால் அவங்களுக்கு வந்து குளிர்ன்றது ஒரு பிடிக்காத விஷயம் நம்ம ஊர் மாதிரி குளிர் வரவேற்க விஷயம் இல்லை பிடிக்காத விஷயம் ஆனால் அவங்க வந்து கதையில ஒரு குளிர் ஏறுதுன்னு சொன்னா அது வந்து சும்மா கெட்ட விஷயம் ஒரு நரகத்துக்கு இணையா அவங்க வந்து கருதுவாங்க ஸோ ஹேரிக் வந்து வழக்கத்தோட குளிர் ரொம்ப அதிகமா உறைஞ்சி போற அளவுக்கு குளிர் தெரியுது அதோடு நிறுத்தி இருந்தா கூட பரவாயில்ல அந்த உருவம் கொஞ்ச கொஞ்சமா தன்னோட முகத்தை மூடி வச்சிருந்த அந்த உரையை அந்த ஆடைய கொஞ்ச கொஞ்சமா இறக்குது இறக்க இறக்க ஆரக்கி ஏதோ தான் வாழ்க்கையிலயே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு தன் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை அந்த மாதிரி அவன் மனசுல திடீர்னு தோணுது என்னடா திடீர்னு தோணுதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய அலறல் பயங்கரமா கெட்டுது கேக்குது ஒரு மாது தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப இன்னொரு குட்டிய குரல் கேக்குது ஆரிக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு ஹை கோல்டு வாய்ஸ் சிரிக்குது அவா பயங்கரமா அந்த பெண் வீழிட்டா கத்திட்டு எங்கேயோ விழுற மாதிரி சவுண்டு ஹேரிக்கு கேக்குது ஏதோ வாழ்க்கையில சந்திக்க கூடாது ஏதோ ஒரு கடந்த காலத்தை திரும்ப சந்திச்ச மாதிரி அவனுக்கு தோணுது வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி அவனுக்கு தோணுது இப்படி ஒரு சம்பவமே திரும்ப கூடாது ஏதோ சம்பவத்தை பாக்கிற மாதிரி இருக்கு அப்படியே ஹாரி ஒரே சீட்ல மயங்கி கீழே டம்னு விழுந்துடுறான் அது வரைக்கும் அந்த ஜன்னல் உரமா உட்காந்து போ அப்படின்னு மிரட்டுறாரு அந்த உருவங்களும் திரும்பவும் கதை மொழிட்டு போயிருது கொண்டு கழிச்சு ஏரிய தண்ணி தெளிச்சு அவரு எழுப்புறாரு என்னப்பா உனக்கு ஒண்ணும் இல்லல ஒண்ணும் இல்ல எனக்கு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவலைப்படாத நீ லேசா மயங்கி விழுந்த அவ்வளவுதான் ஹேரி சுத்தி இருக்கிற ரான் ஹேர்மியெல்லாம் கேட்கறான் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி தோணுச்சா அவங்க எங்களுக்கு எதுவும் பெருசா ஒன்னு தோணலையே ரொம்ப குளிரா தெரிஞ்சது ஆனா ஆனா எனக்கு ஒன்னும் பெருசா ஒண்ணு தோணிலேயே எனக்கு மட்டும் அவங்களை ரெண்டு பேரும் வித்தியாசமா எதாவது தோணுச்சு யாரும் அந்த உருவங்க இந்த மாதிரி உருவத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சிட்டே போறான் ட்ரெயின் ஸ்கூலுக்கு வந்துருச்சு ஆகவோட்ஸ்ல நிக்கிது வழக்கம் எல்லாரும் இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தவங்க எல்லாம் ஹேக்ரிட்டு தனியா கூட்டிட்டு போறாரு அவங்க வந்து தனியா ப்ரொஃபசர் மினர்வா உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் தனித்தனியா ஹவுஸ் பிரிச்சு விடுறாங்க வழக்கம் போல சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சது டம்பிடுறது வழக்கம்போல எப்பயுமே எல்லாரையும் வரவேற்று பேசுவாரு அப்புறம் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாரு இந்த மாதிரி மாதிரி பேசிட்டு எல்லாரும் வாங்க எல்லாரையும் இன்முகத்துடன் வரவேற்கின்றேன் இந்த பள்ளியில நீங்க புதுசா வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களை மிகவும் சிறப்பாக வரவேற்கின்றேன் நீங்க இந்த ஸ்கூலோட்டு முடிச்சு போகும்போது மிகவும் அறிவாளிகளாக மாய உலகில் கை தேர்ந்தவர்களாக போவீங்க வழக்கத்தை விட இந்த வருடத்தில் இந்த பள்ளியில் சில விதிமுறைகள் அதிக கட்டுப்பாடுடன் உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பா தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதோட எண்ணிக்கை நிறைய கூடி இருக்கு குறிப்பா ஜார்ஜ் பார்த்து நீங்க மூலம் நீங்க தான் ரொம்ப ஆட்டம் போடுறீங்க எந்தெந்த பொருள் எல்லாம் பொருள் சேர்த்திருக்கோம் அந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பள்ளியில இந்த பள்ளி ஆபத்து இருக்கு அமைச்சகம் கருவதால் இந்த பள்ளிக்கு பாதுகாப்பாக நிறைய டிமண்டர்ஸை நிறுத்தியுள்ளோம் இது எனக்கு விருப்பம் என்றாலும் அமைச்சகம் நிறுத்தி இருக்கிறது ஹாரிக்கு புரியல யார் டிமண்டர்ஸ் ம் அவர்கள் நம்மளோட தான் ட்ரெயின்ல வந்தாங்க ஹாரிக்கு புரியுது அப்ப நம்ம கூட ஏறினவங்க டிமெண்டர்ஸ் தானா அவங்க சாதாரணமான ஆட்கள் இல்லை அவர்கள் ஜெயிலிருந்துள்ளார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் அதனால் யாரும் எங்கள் அனுமதியின்றி இந்த பள்ளியை விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது அந்த டிமன்டர்ஸ்க்கு நீங்கள் எந்த ரூபத்தில் சென்றாலும் தெரியும் குறிப்பாக மாய போர்வையை போட்டி சென்றாலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நிறைய ஓரக்கண்ணால பார்த்து எச்சரிக்கிற மாதிரி சொல்றாரு அதனால யாரும் தடை செய்யப்பட்ட காட்டின் பகுதியையோ இல்ல இந்த பள்ளியை விட்டு வெளியே போறதுக்கோ எதுக்கும் முயற்சி செய்யக்கூடாது நாங்கள் சொல்வதை கேட்டுதான் நடக்க வேண்டும் எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு டம்ளர் கேட்கிறாரு எல்லாரும் புரியுதுன்னு சொல்றாங்க ஹம் அந்த டிமன்டர்ஸ் கண் கண்ணில் மட்டும் யாரும் பெற்ற கூடாது அவருங்க சீரியஸ்தான் கொல்ல வந்திருக்காங்க இருந்தாலும் நம்ம பசங்க மாட்டினாலும் அவங்கள கொல்லாம விட மாட்டாங்க அதனால யாரும் அவங்க கண்ணில் படாதீங்க எங்க நாங்க சொல்ற இடத்தை தாண்டி யாரும் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு டம்புடர் சொல்றாரு இப்படிப்பட்ட டிமண்டர்ஸ் யார் இவங்க யாரை பார்த்தாலும் கொள்றாங்க இவங்களை பார்த்தோன்னா ஹாரிக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலான இத கடந்த காலத்துல அவன் நினைக்க கூடாத விஷயங்கள்லாம் அவன் மனசுல வருது அது எந்த நிகழ்வு அது அவன் மனசுல வர்றது நிகழ்வு என்ன எல்லாத்தையும் வரும் பாகங்களையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்